ஒரு தடவைஹா அவர்கள் நபிசல்லோ அலைஹல்ல அவர்கள் தாம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் நோய் தொழுகையின் நேரம் வந்தபோது பாங்கு சொல்லப்பட்டது அப்போது மக்களுக்கு தொ நடத்தும்படி அபுபக்கரிடம் சொல்லுங்கள் எனக்கு அபுபக்கர் மென்மையான உள்ளமுடையவர் உங்களுடைய நடத்த அவரால் திரும்பவும் நபி சொல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் முதலில் கூறியவாறே கூறினார்கள் திரும்பவும் அவர்களுக்கு அதே சொல்லப்பட்டது மூன்றாவது முறையும் அவ்வாறே நடந்தது நீங்கள் நபி யூசுஃபின் பெண்களைப் போன்றிருக்கிறீர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு அபு பக்கரிடம் சொல்லுங்கள் என நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள் அபூ பக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் வெளியே வந்து தொழுகை நடத்தினார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தமக்கு சிறிது சுகம் கிடைத்ததை உணர்ந்த இரண்டு சஹாபாக்களின் தோள்களின் மீது இரு கைகளையும் போட்டவாறு கால்களை தரையில் கோடிட்டவாறு புறப்பட்டதை நான் பார்த்தேன் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கண்ட அபுபக்கர் அலி அல்லாஹூங் அவர்கள் இமாமுடைய இடத்திலிருந்து பின்வாங்க முயன்றார்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் தமது கையினால் உங்கள் இடத்திலேயே இருங்கள் என சைகை செய்தார்கள் பின்னர் நபி சொல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்கள் கொண்டு வரப்பட்டு அபூபக்கர் அலி அல்லாஹூங் அவர்களின் பக்கத்தில் அமர்த்தப்பட்டார்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் அவர்களுடைய தொழுகையை பின்பற்றி அபு பக்கரும் அபூ பக்கருடைய தொழுகையை பின்பற்றி மக்களும் தொழுதார்களா என்று ஆமஷிடம் கேட்கப்பட்ட ஆம் என தமது தலையை அசைத்து பதில் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வந்து அபு பக்கர் அலி அல்லாஹும் அமர்ந்தார்கள் அபு பக்கர் அவர்கள் நின்று தொழுதார்கள் என காணப்படுகிறது